பாடம் போது உள்ளங்கைகளை மூட்டு கால்களின் மீது வைப்பது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ருக்குவின் போது தமது கைகளை மூட்டு கால்களின் மீது படியுமாறு வைப்பார்கள் என்று அபோஹுமைது அலி அல்லாஹ் அவர்கள் தமது சஹாக்கல் மத்தியில் குறிப்பிட்டார்கள்